அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு கற்பதற்கு அரிய நூல்களை பயின்று குற்றமில்லாதவர்களிடத்திலும் கூட ஆராய்ந்து பார்த்தால் சில சமயங்களில் அறியாமையானது காணப்படும் ஒருவர் நன்றாக படித்திருக்கலாம் குற்றமற்ற வாழ்க்கை உடையவராகவும் இருக்கலாம் ஆனால் அவர்களும் முற்றும் உணர்ந்தவர்களாக ஆக முடியாது அவர்களிடத்திலும் சில சமயங்களில் அறியாமை வெளிப்படும் அரிய கற்றல் என்ற சொற்றொடருக்கு கற்க அரிய நூல்களை கற்றல் வெளிறு அப்படின்னு சொன்னால் அறியாமைன்னு அர்த்தம் நற்குடி பிறப்பும் குற்றம் இன்மையும் உடையவரே ஆராய்ந்து கொள்வதற்கு உரியவர் என்று இதற்கு முந்தைய குரலில் உபதேசித்தார் அதாவது நல்ல குடும்பத்தில் பறந்திருக்கணும் தவறுகளெல்லாம் செய்யாமல் இருக்கிறவராக இருக்கணும் தவறுக்கு பயப்படக்கூடியவராக இருக்கணும் அப்படிப்பட்டவங்களை ஆராய்ச்சி பண்ணி நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு முதல் குரலில் சொன்னார் இந்த குரலில் என்ன சொல்கிறார் அப்படி நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படி கிடைக்க மாட்டார்கள் முடியாது தேவையும் இல்லை ஆகையினால எந்த விஷயத்தில் அவர்களுக்கு அறியாமல் இருக்குங்கிறதையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சிக்க முடிஞ்சால் தெரிஞ்சுக்கலாம் மற்ற இடத்துல சொன்னார் இல்லையா குணம் நாடி குற்றமம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் அப்படின்னு ஒரு குரலில் நம்ம படிச்சுருக்கோம் எல்லாருக்கும் பெரும்பாலும் இந்த குரல் தெரியும் ஒருத்தர்கிட்ட இருக்கிற குணம் என்ன குறை என்ன அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணி எது அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து நாம் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கந்தபுராணத்தில் ஒரு அழகான பாடல் இதோடு நாம் மேற்கோளாக பார்க்கலாம் தூமரைக்கலாம் ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓரெழுத்து உண்மையை உணரான் மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினான் என்றால் நாம் இனி சில அறிந்தனம் என்பது நகையே வேதங்களுக்கு ஆரம்பமாகவும் முடிவாகவும் இருக்கக்கூடிய ஓங்காரத்துக்கு பொருள் தெரியாமல் பிரம்மதேவரே மயங்கினார் அப்படின்னு சொன்னால் நாம் சிலவற்றை படித்துவிட்டு எல்லாம் அறிந்திருக்கிறோம் என்று நாம் நினைப்பதோ சொல்லுவதோ நகைப்புக்குரியது அதாவது சிரிப்புக்கு இடமானதுன்னு அர்த்தம் ஒன்று இரண்டு மூன்று குரட்பாக்கள் வாயிலாக குணங்களையும் குற்றங்களையும் ஆராய்ந்து குணமுடையவரை தேர்ந்தெடுக்கும்படி உணர்த்தப்பட்டிருக்கிறது பதவுரை அரிய கற்பதற்கு அரிதான நூல்களை கற்று படித்து ஆசு குற்றங்கள் அற்றார் கண்ணும் இல்லாத இல்லாதவரிடத்திலும் கூட தெரியுங்கால் நுண்மையாக ஆராய்ந்து பார்ப்போமேயானால் வெளிறு அறியாமை இன்மை இல்லாமல் இருப்பது அரிதே அரிதாகும் கற்பதற்கு அரிதான நூல்களை கற்று குற்றங்கள் இல்லாதவர்களிடத்திலும் கூட சற்று நுண்மையாக நாம் ஆராய்ந்து பார்ப்போமேயானால் அறியாமை இல்லாமல் இருப்பது அரிதாகும் அப்படி ஆராய்ந்து பார்க்கிறவருக்கும் கூட அறியாமை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அடிய எனக்கு தோன்றுகிறது மற்றவங்களை ஆராய்ச்சி பண்ணுற போது நமக்கும் அறியாமை இருக்குமே அதையும் நம்ம ஒத்துக்குத்தானே வேணும் அரிய கற்று ஆ கண்ணும்